நூற்றி அறுபத்தி ஒன்பது அறிவிக்கின்றார்கள் நமது இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை ஒருவன் புதிதாக உருவாக்கினால் நிராகரிக்கப்பட வேண்டியதாகும் என்று கூறினார்கள் புகாரி இரண்டு ஆறு ஒன்பது ஏழு முஸ்லிம் ஒன்று ஏழு ஒன்று எட்டு முஸ்லிமின் அறிவிப்பில் நம் கட்டளை இல்லாத ஒரு செயலை ஒருவன் செய்தால் அது நிராகரிக்கப்பட வேண்டும் என்று உள்ளது